அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு நோக்கத்தை மனதிலே வைத்து உண்மையான அமைதி உண்மையான ஆனந்தத்தை எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக அறிவு மனநலம் சொல்நலம் செயல் நலம் உறவு நலம் பொருள் நலம் என்கிற தலைப்பிலே நாம் வரிசைப்படுத்தி கொண்டு அதற்கேற்ற வண்ணம் குரட்பாக்களை படித்து மனநலம் என்கிற தலைப்பிலே இதுவரை பார்த்த தலைப்புகள் அன்பு அடக்கம் அவா அறுத்தல் பொறையுடைமை பொறுமை அப்புறம் வெகுழாமை வெகுளாமைன்னா கோவப்படாமல் இருக்கிறது ஒப்புரவு அதாவது சமூகத்தினுடைய தேவை அறிஞ்சிக்கிறது அறிஞ்சு அதுக்குபடி செயல்படுறது ஈகை நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கிறது திறருக்கு ஏழைகளோடு பகிர்ந்துக்கிறது ஆகவே மனசில் இருக்கிற குறைகள்லாம் என்ன பேராசை பெருஞ்சினம் பொருட்பற்று பகுத்தறிவின்மை செருக்கு பொறாமை காமம் கிரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அதுதான் தமிழில் எப்படி சொல்கிறோம் பேராசை பெருஞ்சினம் பொருட்பற்று பகுத்தறிவை சரியான வழியில் பயன்படுத்தாத தன்மை செருக்கு கர்வம் பொறாமை பேராசையை நீக்கிறதுக்காக அவாறுத்தல் அதிகாரத்தை படித்தோம் பெருஞ்சினத்தை நீக்கிறதுக்காக வேண்டி பொறையுடைமையே படித்தோம் வெகுழாமையே படித்தோம் பொருட்பற்றுக்கு மாறாக நாம் ஒப்புற வரிதல் ஈகையே படித்தோம் ஆக இனிமே பொருட்பற்ற நீக்கிறதுக்காக மற்றொரு அதிகாரத்தை படிக்க போகிறோம் மற்றொரு தலைப்பில் வள்ளுவ பெருமான்னு சொன்னதை படிக்க இது பதினெட்டாவது அதிகாரம் இல்லறவையில் இருக்கிறது வெகாமைன்னு இதுக்கு பேர் பரிமேலழகர் இதுக்கு விளக்கம் சொல்கிற போது இப்படி சொல்கிறார் அகுதாவது பிறர்க்குரிய பொருளை வவ்வ கருதாமை பிறருடைய பொருளை கண்ட வழி பொறாமையே அன்றி அதனைத்தான் வவ்வ கருதுதலும் குற்றம் என்றற்கு இகுது அழுக்காராமையின் பின் வைக்கப்பட்டது அதோட அர்த்தம் என்னென்னா வவ்வரதுன்னு சொன்னால் கவர்றதுன்னு அர்த்தம் பிறருடைய பொருளை கவரணும் அப்படின்னு ஆசைப்படுறது அதுதான் வெக்காமைன்னு அர்த்தம் வெக்காமைன்னா வெகக்கூடாது பிறர் பொருளை எடுத்துக்கொள்ள கருதக்கூடாது அதத்தானாம் உபாதானம் அப்படின்னு சொல்லுவார்கள் சாஸ்திரத்தில் ஒருத்தர் நமக்கு அதை கொடுக்காமையே அதை போய் நாமளாகவே எடுத்துகிட்டு போயிடுறது மற்றவங்களுடைய பொருளை பார்த்தபோது நமக்கு பொறாமை வருது பொறாமை வந்ததுனால என்ன பண்ணுறோம் அது எப்படியாவது அந்த பொருளை நாம் கவரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது ஒரு குற்றம் ஒரு தப்பு உயிருக்கு நல்லதில்லை வரக்கூடிய வாழ்க்கையெல்லாம் துன்பம் தரத்துக்கு காரணம் ஆயிடு அதனாலதான் இது இல்லறவையில் அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு பின்னால வச்சிருக்கார் திருவள்ளுவர் அப்ப ஏன் அழுக்காராமை சொன்னதுக்கு அப்புறம் இதை சொல்லியிருக்காருன்னா இதுதான் காரணம் பொறாம வந்தா இன்னொருத்தனுடைய பொருளை கவரணம் அப்படின்னு தோணும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் வெக்காமை என்று சொன்னால் பிறர் பொருளை விரும்பாத நற்பண்பு பிறருடைய வளர்ச்சி சிறப்புகளை கண்டு பொறாமை கொள்வது பண்படுத்தப்படாத மனதினுடைய தீய குணம் தீய இயல்பு மேலும் மற்றவரது பொருளை பொறாமையின் காரணமாக கவர விரும்புவது மனதின் தீய குணங்களில் ஒன்றாகும் இந்த தீய எண்ணம் செயலாக வடிவெடுத்து விட்டதுன்னா இம்மையிலும் மறுமையிலும் பல துன்பங்களை தந்துவிடும் இந்த உயிருக்கு ஏன்னா நம்ம அந்த நம்பிக்கையில் தான் படிக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் தவறு செய்கிறவர்கள் அந்த நேரத்தில் இன்பத்தை விரும்புகிறார்கள் பிற்காலத்திற்கு துன்பத்தை சேர்த்து கொண்டு விடுகிறார்கள் நம்முடைய சாஸ்திரங்களுடைய உபதேசமே இப்போ வாழ்கிறதுல நம்ம கஷ்டம் இருந்தாலும் ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் நாம் நன்றாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கான உபதேசத்தை தான் செய்கிறது அதை மறந்து விடக்கூடாது எனவே இந்த தீய எண்ணம் செயலாக வடிவெடுத்து விட்டால் இம்மையிலும் மறுமையிலும் பல துன்பங்களை தந்துவிடும் இந்த உடம்புலேயும் சரி இனி அடுத்த உடம்பு எடுத்தாலும் அதுலேயும் பல துன்பங்களை அனுபவிக்க வரும் மகாபாரதத்தில் வர்ற துரியோதனன் தான் சரியான உதாரணம் அதனால் நம்ம மனசில் அது அதை நீக்கிவிடணும் எண்ண நிலையிலேயே அதை நீக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணி நீக்கிடணும் அதுக்காக வேண்டி ஜனங்களுக்கு இடையில ஆரம்ப நிலையிலேயே நீக்கணுங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக வேண்டித்தான் தெய்வப்புலவராகிய திருவள்ளுவர் நமக்கு பேரன்போட இந்த உபதேசத்தை அருளியிருக்கிறார் இதை குறிச்சு மேலும் நாளை தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்